আলহামদুলিল্লাহি কাফা والصلاه ওয়া সালামু আলা নবিইল মুস্তাফা ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি ওয়া মান সার আলা নাহজিহি ওয়া কাসফা ওয়া বাদ ফাউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজিম বিসমিল্লাহির রাহমানির রাহিম ইন্নাহ্নাহ্নুনযালনায-যিকরা ওয়া ইন্না লাহুল হাফিযুন সাদাকা আল্লাহু লালি লাযীম او كما قال கடமையை நிவர்த்தி செய்ய வந்திருக்கும் அல்லாஹு நடிகார்களே அன்பு சகோதரர்களே முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்து கொள்கிறேன் கணியமான சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹூ சுபஹான நபிமார்களை இந்த பூமிக்கு அனுப்பும் போது பல மொழிதாக்களை அற்புதங்களை கொடுத்து தான் அனுப்புகிறான் ஒரு ரசூல் ஒரு நபி தனது சமூகத்திடம் நான் அவ்வாஹுடைய தூதர் என்று சொன்னால் நான் அவ்வாஹுடைய ரசூல் நபி என்று சொன்னால் அந்த சமூகம் எப்படி நம்பும் எப்படி இவரை தூதுவர் என்று ஏற்றுக்கொள்ளும் அதற்காக தான் நபிமார்களுக்கு அற்புதம் என்று ஒன்றை கொடுத்துதான் அனுப்பினான் என்றால் இயலாமல் ஆக்கக்கூடியது ஒரு காலத்தில் ஒரு ரசூலோ ஒரு நபியோ ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும் போது அந்த காலத்தில் வாழக்கூடிய எவராலும் அதே போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாமல் இருக்கும் அதற்கு பெயர் தான் அற்புதம் அவர்களுக்கு அவர்களது தடிகளை போட்டார்கள் மக்களுடைய கண்களுக்கு சூனியம் செய்தார்கள் அந்த தடிகள் மக்களுடைய கண்களுக்கு பாம்புதலாக தென்பட்டது ஆனால் கண்ணுடைய தடியை போடுகிறார்கள் எங்களை விடண்டான பிரபலியமான சூரியகாரர்கள் யாருமே இல்லை இது அடைய அத்தாட்சிதான் கண் பார் என்னுடைய தந்தையுடைய முகத்தில் என்னுடைய இந்த மேலாடையை போடுங்கள் கண் பார்வை வரும் என்றார்கள் அவருடைய மேலாடை யாபூ அலிஹிசுடைய முகத்தில் போடப்பட்டது கண் பார்வை வந்தது எதற்கு பெயர் அற்புதம் நபி சாலி அலிஹிஸ் கூட்டத்திடம் நான் அல்லாஹுடைய ரசூல் நபி என்று சொன்ன போது அவர்கள் கேட்டார்கள் என்ன ஆதாரம் இந்த பாற்கல்லில் இருந்து பத்து மாத கற்பீன் ஒட்டகத்தை வெளியேற்றி காட்டுங்கள் ார்கள்ே அல்ல பத்து மாத கற்பினியான ஒட்டகத்தை அல்லாஹு தாலா வெளியேற்றினான் இதற்கு பெயர் மோதிதான் அற்புதம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அழகிய குரல் வன்மையை கொடுத்திருந்தான் அவர்களுக்கு அருளப்பட்ட ஒரு வெட்ட வெளியில் இருந்து ஓத ஆரம்பித்தால் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அறிஞர்கள் அதற்கு பின்னர் ஏனைய மக்கள் அமர்ந்து கொள்வார்கள் அதற்கு பின்னர் ஜீன்கள் அதற்கு பின்னர் பறவைகள் தலைகளுக்கு மேலால் பறந்து கொண்டே கால்நடைகள் மிருகங்கள் மலைகளுக்கு மேலிருந்து மிருகங்கள் அனைத்துக்குமே ஆட்சி செய்தார்கள் காற்றை அல்லாஹு அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அனைத்து பாசைகளையும் அல்லாஹு கற்றுக் கொடுத்திருந்தான் எறும்பு பேசுவதை கூட விளங்கிக் கொள்வார்கள் கூட விளங்கிக் கொள்வார்கள் அல்லாஹுடைய நாட்டு எழுப்பி காண்பிப்பார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மரணித்தவர் அல்லாஹுடைய நாட்டு அவரையும் எழுப்பாட்டி காண்பிப்பார்கள் வைத்தியம் இருக்கவில்லை ஆனால் ஐசி அவர்கள் தடவி விட்டால் அவர்கள் சுகம் பெறுவார்கள் இப்படி நபிமாறுகள் கொடுக்கப்பட்ட அடுக்கிக் கொண்டே போகலாம் முகமது அவர்களுக்கும் அல்லாஹு அற்புதங்களை கொடுத்தான் சந்திரனை இரண்டாக பிளந்து காண்பித்தார்கள் அந்த அடையாளம் இன்னும் இருக்கிறது அதற்கு பெயர் சொல்கிறார்கள் அரேபிய பிளவு காரணம் முஸ்லிம்களிடத்தில் மட்டும்தான் சந்திரனை சந்திரன் பிளந்ததாக நம்பிக்கை இருக்கிறது சந்திரனை இரண்டாக பிளந்து காண்பித்தார்கள் கற்களோடு பேசினார்கள் பேசினார்கள் பஞ்சம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தை ஒரு பாத்திரத்தில் வைத்தார்கள் விரல் எடைகளில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுத்தது அங்கிருந்த எல்லா சகாபாக்களும் வயிறு நிரம்ப அந்த தண்ணீரை குடித்தார்கள் ஆற்றை கண்டார்கள் கையால் தடவி விட்டார்கள் பால் கொடுக்க ஆரம்பித்தது கொழுத்து போனது அவர்களுக்கு அம்மா பல அற்புதங்களை கொடுத்தார் اعظم صلى صلى الله الله عليه عليه وسلم وسلم هو அவர்களுக்கு அற்புதங்களில் மிக பிரமாண்டமானது அது புனித அல் குரான் தான் புனித அல் குரான் மிக பெரும் மிக பெரும் அற்புதம் பல சகாபாக்களை கொலை செய்தவர் சொல்கிறான் நபி பல அத்தாட்சிகளை அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் அழிவே முடிவே இல்லாத ஒரு அற்புதமான வேதத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் கனிமான சகோதர்களே கொ அனைவர்களும் ஒன்று சேர்ந்தேக்கான சிலர் சிலருக்கு உதவியாக இருந்தாலும் குரானை போன்ற ஒன்றை கொண்டு வர மாட்டார்கள் முயற்சி செய்தார்கள் குரானை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு முடியாமல் போனது அல்லாஹு கட்டமாக சவால் பத்து சூராக்களை கொண்டு வாருங்கள் அதற்கும் அவர்கள் சக்தி பெறவில்லை மூன்றாவது கட்டமாக அல்லாஹு சொல்கிறான் اورے اور سورہ ஒரேவை சொல்கிறார் இவர்கள் இதில் இருந்து கொ நீளமான தும்பிக்கை இருக்குமா ஒரு ரெண்டு வயது குழந்தையை யானை எப்படி இருக்கும் என்று கேட்டால் அவர் ஒன்றை எவராலும் எந்த காலத்திலும் கொண்டு வர முடியாது குரான் என்பதில் கலாமு அல்லாஹுடைய வார்த்தை குரான் அருளப்படக்கூடிய நேரம் இம்ரா உல் கைஸ் என்ற கவிஞனுடைய கவிதைகள் பத்து கவிதைகள் மாட்டப்பட்டிருந்தது இம்ரா உல் கைஸ் சாதாரண கவிஞன் அல்ல ஷாஹி ஷுஹரான் கவி பேரரசு அந்த அரேபியர்கள் கவிதைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களிலேயும் முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவன் தான் இம்ரா கைஸ் அவனுடைய பத்து கவிதைகள் காபாவை சூழாக மாற்றப்பட்டிருந்தது குரான் எப்பொழுது ஒவ்வொரு கவிதைகளாக வரலாறு சொல்கிறது கனிவான சகோதரர்களே குரான் என்பது ஒரு அற்புதமான வேதம் அதை நாம் விளங்காமல் இருக்கிறோம் பயன் செய்து கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் குரானில் இருந்து நான் ஆதாரம் தருவேன் ஒரு மனிதர் எழுந்தார் இமாம் அவர்களே கட்டியிருக்கும் பொழுது அந்த பாதிப்பா குரானில் இருந்து எனக்கு ஆதாரத்தை தாருங்கள் சொன்னார்கள் நான் குரானில் இருந்து உங்களுக்கு ஆதாரம் காண்பிக்கிறேன் அதை அதை வேண்டாம் என்று நடங்கள் இந்த என்னுடைய வழிமுறையையும் பின்பற்றுங்கள் ஒருவர் தான் இரண்டாவது ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் உமர் ரபி அல்லாத்தில் கேட்கிறார்கள் அமிரில் கற்றிருக்கும் பொழுது கொலவையை கொலை செய்தால் என்ன சட்டம் சொன்னார்கள் உமர் ரபி அல்லாஹ் அன்பு எந்த பிரச்சனையும் இல்லை முன்னைய வேதங்களை அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்களால் கூட சரியான முறையில் பாதுகாக்க முடியாமல் போனது வேதம் தாவுத் அலகி அவர்களுக்கு சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை சௌராஜ் நபி மூச அலைஹ் கருளப்பட்டது வபாத்துக்கு பின்னர் சௌராஜுடைய பத்து சுகப்புகள் பத்து ஏடுகள் கடன்களிலும்பிமார்கள் இருந்தது முழு உலகத்தையும் ஆண்ட ஒரு மன்னனான புக்தன் மன்னன் தரைமட்டமாக்கினார் அந்த நேரத்தில் சௌராத்துடைய பத்து சொகில் எட்டு சொகப்புகள் அந்த வழியாக வருகிறார்கள்தி தரைமட்டமா இதெல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பின்னர் அவ்வாஹ எப்படி உயர்ப்பிப்பான் ஆனால் அவர் கொண்டு வந்த சாப்பாடு எந்த ஒரு மாற்றமும் அடைந்திருக்கவில்லை ஈமான் உடைய பாடத்தை அவர்களுக்கு அல்லாஹு கற்றுக் கொடுக்கிறான் நூறு வருடங்களுக்கு பின்னர் தனது வீட்டை தேடி செல்கிறார்கள் தனது வீட்டை சென்றடைகிறார்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு வயோதிப பின் அமர்ந்திருக்கிறாள் எந்தளவு வயோதிபம் என்றால் அவளுடைய கண்ணை அவளுக்கு தானாக திறக்க முடியாது விரல்களால் தான் திறக்க வேண்டும் அந்தளவு வயோதிபம் அது வேறு யாருமல்லி அவர்களுடைய மனைவி அசர் அலி இஸ்லாம் அவர்கள் முப்பத்தி மூன்று வயது பாதிப்பராக இருந்தார்கள் ஒன்பது வருடங்கள் திரும்பு அதான்றங்கினார்களோ அதே வயதில் தான் நூறு வருடங்களுக்கு பின்னர் எழுந்தார்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னார்கள் யாரும் நம்பவில்லை என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள் சௌராசை ஓதி காண்பித்தார்கள் நபிமார்கள் மட்டுமே சோராத்தை மரணம் செய்திருப்பார்கள் நூறு வருடங்களுக்கு பின்பற்றக்கூடிய அறிஞர்களே அவர்களுடைய மனவீச்சையின் பிரகாரம் கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்தி தோராத்தை முழுமையாகவே மாற்றி அமைத்து விட்டார்கள் ஒரு வசனங்கள் தான் அல்லாஹதி வசனங்களாக இருக்கிறது சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை இன்ஜின் அவர்கள் அதுவும் எந்த மொழியில் எழுதப்பட்டது என்று இன்று வரை கருத்து வேற்றுமை இருக்கிறது முதல் முதலாக எந்த மொழியில் எழுதப்பட்டது யூனானி மொழியில் எழுதப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது ஒழிய உறுதியான செய்திகள் இல்லை முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டில் பல்கலைக்கழகத்தில் பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை தயார் செய்கிறார்கள் அந்த குழுவுடைய மூன்றாவது இயக்குநராக இருந்தார்கள் அவர்களுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது என்னும் புத்தகத்தில் டாக்டர் பிச்சல் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை பதிவு செய்கிறார் அல் குரானை ஆராய்ச்சி செய்வதற்காக பெரும் ஒரு குழுவை நியமனம் செய்யப்பட்டது பழமை வாய்ந்த குரான் பிரதிகளை நாம் ஒன்று சேர்த்தோம் சில பிரதிகள் முதலாவது நூற்றாண்டுக்குரியதாக இருந்தது இன்னும் சில பிரதிகள் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது என்று பல நூற்றாண்டுகளுக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் அல் குரான் பிரதிகளை நாம் ஒன்று சேர்த்து பெரும் ஒரு குழுவே ஆராய்ச்சி செய்தோம் ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன தெரியுமா இத்தனை அல் குரானிலேயும் என்பதில் மியமுக்கு மேலால் இருக்கக்கூடிய அலிப் சில பிரதிகளில் பெரியதாகவும் இன்னும் சில பிரதிகளில் சிறியதாகவும் இருந்தது இரண்டாவது வித்தியாசம் சில பிரதிகளில் அலிப்லாமுடைய அடையாளங்கள் இருந்தது இன்னும் சில பிரதிகளில் அலிப் அடையாளங்கள் இருக்கவில்லை வித்தியாசங்களை தவிர கொரானுடைய இருந்தது எந்த ஒரு செய்யப்பட்டிருக்கவில்லை அதே மீனிங் பல்கலைக்கழகத்தில் பைபிளை பற்றிய ஆய்வு செய்கிறார்கள் முதல் எந்த மொழியில் எழுதப்பட்டதோ அந்த மொழியில் தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் யூனானி மொழி என்பது ஒரு தகவல் தான் அந்த அடிப்படையில் யூனானி மொழி பைபிள்களை ஒன்று சேர்த்தார்கள் வேறு மொழி பைபிள்களை ஒன்று சேர்த்தார்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன தெரியுமா வெறும் கிரேக்க பைபிள்களில் மட்டும் ரெண்டு லட்ச வித்தியாசங்கள் பிழைகள் குரானை பாருங்கள் அதில் சந்தேகம் இல்லை குரானில் சொல்லப்பட்ட எத்தனையோ விடங்கள் நடந்து விட்டது நடந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா நடக்கும் அதில் சந்தேகம் இல்லை அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் தான் அதை உணர முடியாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹூ சொல்கிறார் இந்த ஆயத்துக்கு தொகுதுவாக பெறுகிறது அல்லாஹுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுடைய ரோ பச்சை நிற பறவையின் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த பறவை சுவரக்கத்தில் சுற்றி திரிந்து கடைசியாக அல்லா அரசுக்கு கீழால் எங்களுக்கு தந்திருக்கிறார் வேறு என்ன எங்களுக்கு வேண்டும் என்ன வேண்டும் அவர்கள் சொல்வார்கள் அனுப்பி மறுபடியும் உன்னுடைய பாதையில் சீதாக கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவிடுக்கும் தொகுதுவாக மக்களுடைய பார்வைக்காக அந்த புனிதமான உடல்கள் வைக்கப்படுகிறது காட்சி அளித்துக் கொண்டிருந்தது அந்த இடத்தில் தான் சல்மான் உல் பாரசி ரூபாய் கபூர் இருக்கிறது அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் அதற்கு பக்கத்தில் கபரும் அதற்கு பக்கத்தில் ஜாபி இருந்தது அந்த நேரத்தில் முக்தி ஆசம் அவரும் கனவில் காண்கிறார் இந்த ரெண்டு சகாபாக்களும் சொல்கிறார்கள் எங்களுடைய கபரை இடமாற்றம் செய்யுங்கள் முடிவு செய்கிறார்கள் கபரை தோண்டி அந்த புனிதமான உடல்களை இடமாற்றம் செய்வோம் இரண்டாவதாக ஜாபி ரத்தியல்ல கபரும் தோண்டப்பட்டேன் அந்த புனிதமான உடல்கள் மக்களுடைய பார்வைக்காக கண்ணாடி பெட்டியில் வைக்கப்படுகிறது சுபஹானல்லா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் ஒரு சில மனிதங்களுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்டதை போட்டிருப்பதை பார்த்து முழு உலகமே அதிர்ந்து போனது அவர்களுடைய கண்கள் மின்னுக்குடிகள் தலைமுடிகள் காட்சியளித்துக் கொண்டிருந்தது ஜெர்மன் நாட்டு ஒரு டாக்டர் முஃப்தி ஆசுமுடைய கையை பிரித்து சொன்னாராம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார் புனிதமான உடல்கள் சல்மான் அடக்கம் எங்கிருக்கிறதோ அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சல்மான் அவர்களுக்கு பக்கத்திலேயே ரெண்டு சஹாபாக்களும் அடக்கம் செய்யப்பட்டார்கள் கனியமான சகோதரர்களை நடந்துட்டேகமே இல்லை கணிமான சகோதரர்களே புனிதால் குரான் பெரும் கொள்ளையர்களை கூட திரித்திருக்கிறது கொலை செய்ய வந்து அமர்றது எல்லானவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்தது நீதிபதிகளை நிலை தடுமாற செய்திருக்கிறது கலீபாக்களை அரசர்களை கதறி அளவை பெருமை பிடித்தவர்களை தலை வைத்திருக்கிறது இந்த புனிதமான குரானோடு எங்களுடைய தொடர்பு எந்தளவு இருக்கிறது கடைசியாக நாம் குரானை எப்பொழுது ஜும்மா உடைய தினத்தில் சூறால்கோதுவது எங்களில் எத்தனை பேர் சூறால்காப்பை ஓதிவிட்டு வந்தோம் குரானை அந்த இன்பத்தை சுவைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் யாரெல்லாம் இசைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு குரானின் மீது உள்ள ஈர்ப்பு இன்பத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான் அது அவர்களுக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய மிக பெரும் தண்டனை செய்யப்பட்ட கட்சி மாநாட்டை ஆரம்பம் செய்யும் போது குரானை ஓதி ஆரம்பிக்குமாறு சொன்னார் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் இது ஒரு பொதுவான கூட்டம் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கலந்து கொள்வார்கள் நாம் குரானை ஓதினால் பொருத்தமாக இருக்க மாட்டாதே மௌலானா அலி ஜவுஹ்ரா அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாலும் சரி கூட்ட ஆரம்பத்தில் குரான் அவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ராகமாக சரிசீலாக ஓதினார்கள் எல்லா மக்களும் எந்த ஒரு ஆட்டமும் அசையும் இல்லாமல் குரானை கேட்டது மட்டுமில்லாமல் எத்தனையோ இந்துக்கள் அதை கேட்டு அலந்தார்கள் கண்ணீர் வடித்தார்கள் சகாபாக்களுடைய நேரம் குரானுடைய சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் எல்லா வீடுகளிலேயும் எங்களுடைய வீடுகளில் இரவுடைய நேரத்தில் குரான் ஓதப்படுகிறதா அல்லது நாடகங்களுடைய சப்தம் தான் கேட்கிறதா எங்களை நாங்களே எ வீட்டு சூழல்களை நாம் எப்படி மாற்றி இருக்கிறோம் பெரும்பாலான வீடுகளில் கராத்தை போடக்கூடிய வளமையே இல்லை குரான ஓதுங்கள் குரானை கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்து ஏற்படும் வீட்டில் வரக்கத்து ஏற்படும் சகோதரர்களை பெரியவர்களை அன்பானவர்களை குரானுடைய போதனைகளை நாம் ஏற்று நடந்தால் தான் நேர்வழி இல்லை என்றால் வலிக்கேது குரான் மக்களுக்கு நேர்வழிக்காக குரான் சொல்லக்கூடியதை பின்பற்றினால் தான் சுவர்க்கம் குரான் சொல்லக்கூடியதற்கு மாறு செய்தால் நரகம் குரானுடைய போதனைகளில் முதன்மையானது ஈமானுடைய பாடம் அலாம் முதன்மையாக முக்கியத்துவம் கொடுத்து படைத்துலாம் எங்களுக்கு அருளப்பட்ட வேதமாக நாம் ஏற்றிருக்கிறோம் எங்களுடைய ஈமாளில் அகிதாவில் உறுதியாக இருப்போம் இரண்டாவது குரான் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துவது தொழுகையை பற்றி நூறு இருநூறு இடங்களில் அல்ல ஏழு இடங்களில் தொழுகையை பற்றி அல்லாஹு ஞாபகப்படுத்துகிறான் அதில் ஒன்பது இடங்களில் அகிமுசலா ஒரு முறை சொன்னாலே அதை நாம் செய்யத்தான் வேண்டும் திரும்ப திரும்ப முறைகள் அல்லாஹு தொலுகை பற்றி எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார் கடியமான சகோதரர்களை ரசூல் சல்லு அழகி வசல்லுமார்கள் சக்கராத்தில் இருக்கும் பொழுது சக்கராத்துடைய வேதனை முகத்தில் படிந்து கொண்டிருக்கிறது பொடும்போக்கு செய்யாதீர்கள் உறுதியாகிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் சகோதரர்களே இஸ்லாத்தை பொறுத்த வகையில் சர்வான அமர்ந்து அமர்ந்து இடது பயத்தில் சாய்ந்து அதற்கு முடியாதா மல்லாக்கு படுத்தி அதற்கு முடியாதா தலை சாடையால் அதற்கு முடியாதா கண் சாடையால் அதற்கு முடியாதா உள்ளத்தால் சொல்ல வேண்டும் உள்ளத்தால் ஆனால் தொழுகை விட முடியாது புது செய்வதற்கு தண்ணீர் இல்லை அல்லது கலந்த மனால் தயமம் செய்ய வேண்டும் புதோ செய்வதற்கு தண்ணீரோ சயமோ இல்லை என்றால் புதுவோ சயமோ இல்லாமல் அந்த நேரத்தில் தொழுகை நிவர்த்தி செய்ய வேண்டும் பின்னால் தண்ணீரோ மண்ணோ கிடைத்தால் புது தயமம் செய்து தொழுகையை மீட்டிக்கொள்ளலாம் ஆனால் அந்த நேரத்தில் தொழுகை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை கடிமான சகோதரர்களே ஒரு மனிதர் இப்பொழுதுக்கு வருகிறார் அவர் படிக்க வேண்டும் சுரத்து ஏழு ஆயத்து படிக்க முடியாதா குரானுடைய வேறு ஏழு ஆயத்து படித்து ஓத வேண்டும் அதற்கு முடியாதா சுரத்தில் பாத்திஹாவுடைய ஏழு ஆய்களுக்கு பரிசமமான ஏழு சிக்களை அவர் படித்து ஓத வேண்டும் அதற்கு முடியாத பாத்திஹா ஓதுவதற்கு எந்தளவு நேரம் எடுக்குமோ அந்த மௌனமாக இருந்து நிறைவு செய்வார் ஆனால் தொழுகையை விட முடியாது யுத்த களத்தில் இருக்கிறோம் தலை வெட்டப்படுகிறது நடந்து கொண்டிருக்கிறது பம்சுகள் விழுந்து கொண்டிருக்கிறது இந்த கட்டத்தில் கூட இஸ்லாம் தொழுகையை விடுவதற்கு அனுமதி தரவில்லை அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தாண்டி நாம் பயணம் செய்கிறோம் தொகையை சேர்த்து சுருக்கி தொழுவதனுடைய இலேசான முறையை அவ்வாசத்தால் வைத்திருக்கிறான் பயணத்தை சாட்டாக சொல்லி தொழுகையை விட முடியாது வேறு வேறு கடமைகளை சில கட்டங்களில் விடலாம் ரமதானுடைய நோன்பு கடமையாகிறது வயோதிபம் கடுமையான நோய் விட்டு விட்டு பின்னால் உள்ள காலங்களில் கதா செய்யலாம் இதற்கு பின்னால் கதா செய்ய முடியாது வயோதிபம் அடுத்த கட்டம் மௌத்தான் நோய் கடுமையான நோய் அதற்கு பின்னர் தான் என்றால் ஒவ்வொரு நாளைக்கும் பகரமாக கிராம் அரிசியை கொடுக்கலாம் நோன்பிடிக்க வேண்டிய தேவை இல்லை கடமையாகிறது முடியாது அந்தளவு வயோதிபம் அல்லது மவுத்தை நெருங்கிய நோய் என்றால் ஏற்கனவே பரவான ஹஜ்ஜை செய்த ஒருவரை பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கலாம் ஹஜ்ஜை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது எந்த கட்டத்திலும் எந்த ஒரு நிலைமையிலும் விருதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை எனவே அல்லாம் குரானுடைய போதனைகளை பின்பற்றி ரசூல் சலவாஸ் வாழ்ந்து காட்டி முறைபிராடம் இந்த பூமியில் வாழ்ந்து ஒப்பா தகதற்கு